நான் சென்னை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் நம்ம செய்ய போது பப்பாளி கூலர் கம்பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் பப்பாளி வந்து கப் வெள்ளம் ஒரு கப் முந்திரி தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் திராட்சை தேவையான அளவு தேன் ஒரு ஸ்பூன் செய்முறை பப்பாளியை வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துப்போம் அதில் கொஞ்ச மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதிய மிக்சியில் போட்டு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா அரைச்சிடுவோம் அது ஜூஸ் அரைச்சிட்டு அது கூட ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரை செல்லில் வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா வடிகட்டி வண்ணில்லாமல் அதை எடுத்து இதில் கலந்துருவோம் இந்த பப்பாளி ஜூஸில் கலந்துட்டு ஒரு ஸ்பூன் தேனை மேலே கலந்து விட்டுட்டு முந்திரி போட்டுலாம் திராட்சையும் அப்படி போட்டு இந்த பொடியாக கட் பண்ணிக்க பப்பாளி பீசஸ் வச்சிருக்கோம் பொடி பொடியா அதையும் அதில் கலந்து டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பப்பாளி கூலர்கம் பாயசம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்